உங்களுக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில சைவ சமயத்தை எப்படி நம்ம பின்பற்றுவதை சிந்திக்கிறதுக்காக நான் சொல்ல போறேன் முதலாவது நீங்கள் எல்லாம் சைவர்கள் சேர்ந்தவர்கள் நீங்க சைவ பிறவ எல்லாரும் சைவ மதத்தில் பிறந்தவர்கள் வேற மத்த மதத்தில் இருந்து வந்தவர்கள் அத்தனை பேரும் சைவ பிறவிகள் மலேசியாவில் பத்து லட்சம் தமிழர்கள் இருக்கார்கள் பத்து லட்சம் தமிழர்கள் ஒன்பது லட்சம் பேர் சைவர்கள் ஒரு லட்சம் பேர்லாம் கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் வைணவர்கள் மற்ற குற்றவாத்திக்காரர்கள் மலையாளிகள் அப்படி இப்படின்னு பல பேர் இருப்பார்கள் ஆனால் ஒன்பது லட்சம் தமிழர்கள் சைவர்கள் தான் சைபர் எழுந்திருக்கு என்ன அடையாளம் தெரியும் இல்லை இப்போ சைவர்கள் இருக்கிற மிளாயக்காரங்களுக்கு மலாயக்காரர்களுக்கு குல்லா போட்டுக்கிறான் நமக்கு ஒன்றை இஸ்லாம்கார்னு நமக்கு தெரியுது ஏசு கிறிஸ்துக்கு ஒரு சில்வ போட்டுக்கிறான் உடனே ஏசுநாதர் சேர்ந்தது கிறிஸ்துவன்னு தெரியுது நம்ம சைவங்கிறதுக்கு என்ன அடையாளம் பூதி தான் யார் வூதி பூசுகிறார்களோ அவ்வளோ பேரும் சைவர்கள் தான் ஒரே அடையாளம் வேற எந்த பூசமாட்டான்னா சைவன் தான் எப்பேற்பட்ட சைவன் பிறப்பாலே சைவன் அவனுடைய தவப்பனாரின் பாட்னாரின் வேற மதங்களும் வர்றதில்லை நம்ம ஒரிஜினல் அதாவது நாமெல்லாம் செயற்கையெல்லாம் சேர்ந்து வரும் அதனால் நாம எல்லாருமே பிறப்பிலேயே சைவர்கள் பிறப்பால் செய்வதி பெருமை அது இப்போ பிறப்பால் சைவம் குடிக்கிற பிராணிகள் இருக்குது இப்போ யானை சைவ பிறவி ஆடு சைவ பிறவி அதெல்லாம் நம்ம மாதிரி இந்த சிங்கம் புலி நம்மளை சேர்ந்ததில்லை அதுவே பிறப்பில் சைவம் கிடையாது அது பாட்டுக்கு சிங்கம் அதனால அது வேற அது வேற ஏதோ மதம் அப்படி வச்சுக்கொண்டிருந்தாங்க நம்முடைய சைவ சமயம் அடையாளம் உபூதி பூசிக்கிறோம் நாம் சைவ சமயத்தை பிறந்தவர்கள் சொல்கிறோம் இதுக்காக ஒரு இது சொல்லும் பொழுது சாதாரணமாக அல்லான் ஒருத்தேர்ந்தெருமானது கண்ணப்ப நாயனி பேசினேன் சொல்லி அங்க இருக்க சீனா கண்ணப்ப நாயனார் திட்டவட்டமாக மிக தெளிவாக சொல்லுவது சைவசமயம் எங்க சொல்லுகிறது ஒருவன் என்னும் ஒருவன் காண்க திருவாசகம் படிக்கிறீர்கள் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் ஒருவரே பல பேர் ஆள் எல்லாம் தேவார வாக்குகள் அதனால நாம ஒரு கடவுள் நம்பிக்கையில ஒரே உலகத்துல ஒரு கடவுள் தான் கடவுள் பல கடவுளே கிடையாது ஒருத்தர் தான் அந்த கடவுளை உலகத்தில் உள்ளவர்கள் அவரவர்கள் மதத்தின் பேராலே பல பேர் இருக்கிறார்கள் யோகாவான் கிறிஸ்துவ சமயம் அல்லான் அது முஸ்லிம் சமயம் அது போல சிவன் என்று பேரிட்டால் அது சைவ சமயம் பேர்தான் வித்தியாசம் ஆனா கடவுள் ஒருத்தர் தான் இதை மனிதவாச பெருமான் சொல்றார் எல்லாரையும் அவன் தான் கடவுள் பெண்ணாட்டவர்களாக வேற வித்தியாசம் இல்லை தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி நம்ம மொழியிலே நம்ம நம் தமிழ்ல அவனை சிவன் சொல்றான் அதனால சிவபெருமானை முழு முதற் பொருளாக அவனையே வழிபடுகின்ற சமயம் சைவ சமயம் சிவம் என்ற சொல் மகவான் மாறுபடி சைவம் தத்யாந்தன இலக்கணத்தில் சொல்றது இப்ப பைத்தியம் பித்து பைத்தியம் சொல்றேன் பித்துக்கு பைத்தியம் சிவத்துக்கு சைவம் அதாவது தத்தியாந்த நாம் இலக்கணத்துல பேர் சிவபெருமானை முழு முதற் பொருளாக கடவுளாக யார் கொள்ளுகிறார்களோ அவர்கள் பின்பற்றுகிற சைவம்னு பேர் சிவம் சைவம் அதனால சைவ சமயம் என்றாலே சிவபெருமானை வழிபடுகின்ற சமயம்னு அர்த்தம் ஏன்னா முதல்ல தெரிஞ்சுக்கிட்டுதான் நம்ம அன்றாட வாழ்க்கையிலே எந்த சாமியை கும்புறோம்னு முதல் தெரிஞ்சுக்கணும் இதே சிவபெருமான் தான் நம்ம சைவ சமயத்துக்கு கடவுள் ஒரு கடவுள் தான் அவரை சிவபெருமானு சொல்லுகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம கோயில்களில் ஒரு கடவுளை காணுமே நான் மயிலாப்பூருக்கு போயிருந்தேன் சென்னையில் ஒரு வெள்ளக்காரன் வெள்ளக்காரன் வந்துருந்தாங்க அவங்க முன்னாடி போனால் நான் பின்னாடி போய்கிட்டு இருந்தேன் அந்த வெள்ளக்காரி சொல்கிற அந்த வெள்ளக்காரன் What is this elephant god big belly bayur, pundu bayiru, yana, kadavul, mile. Mile how அவளை ரெண்டு பேரும் பார்த்துட்டு அப்புறம் கால பிடிக்கின்றது நாயன்மார்கள் நாயன்மார்களுக்கு விக்கிரதம் வச்சிருக்கு மலேசியாவிலே terangannulla mattumana irukka mata oorgalilla 63 nayanmarukkum koil le, wale, illa vikram kadaagu indiyavile ella koilgalilum irukum adhanaala mailaipurla 63 nayanmarukkum koil vechirukku ip sila vechirukku maata andavalla kaathi aithe this indian server bettaaliye na god <laughs> this indian server bettaaliye na god avade poru pattal ange kadavu ivare kadavul vechinu enna one poraange <laughs> inge very pirimiti people ரொம்ப அதே காலத்து காட்டுமட்டி பீப்புடைய கண்டவர்கள் அதனால நாங்கள் அவர்களே நாங்கள் வைத்து மரியாதை செலுத்தி வணக்கம் செலுத்துகிறோம் லீடர்ஸ் உங்களுடைய தலைவர்களுக்கெல்லாம் நீங்க எப்படி வணக்கம் எங்கள் தலைவர்களாகி நாய்மாரலையை நாங்கள் வைத்து வழிபடுகிறோம் எங்கள்தான் எங்களுக்கு ஒருவன் என்னும் ஒருவன் தான் சொல்லுகிறது நம்ம வேதம் திருவாசகம் ஒருவன் எண்ணும் ஒருவன் தான் சொல் ஒரே கடவுள் தான் சொல்லுது ஆனால் உங்கள் கடவுளுக்கு நீங்கள் கடவுளுக்கு சொல்கிற இலக்கணத்துக்கும் நாங்கள் கடவுளுக்கு சொல்கிற இலக்கணத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் கேட்டால் கடவுள் எல்லா இடத்துலையும் இருக்காருன்னு சொல்கிறீர்கள் நாங்களும் சொல்கிறோம் கடவுளுக்கு ரூபமே கிடையாது அவர் எங்கும் நிறைஞ்சிருக்கிறார் காற்று போல ஆகாயம் போல எங்கும் தான் இந்த மைக்குக்குள்ளேயே இருக்கிறார் இந்த தமிழருக்குள்ளே இருக்கார் தண்ணிக்குள்ளே இருக்கார் எல்லா இடத்துலையும் இருக்கிறார் இல்லாத இடமே கிடையாது நாங்களும் சொல்கிறோம் நீங்களும் சொல்கிறீர்கள் அதில் ஒன்றும் தகராறு கிடையாது கடவுள் எல்லாம் வல்லவர் அவர் எதை நினைச்சாலும் செய்ய முடியுங்கிறது நீங்களையும் டெலுகிறீர்கள் நாங்களும் தெலுகிறோம் அதுலையும் சந்தையும் கிடையாது கடவுள் ரொம்ப கருணாநிதி என்று நாங்களையும் சொல்றோம் நீங்களும் டெலுகிறீர்கள் அதையும் தகராறு கிடையாது எதிர தகராறுன்னு கேட்டால் அந்த கடவுள் உருவத்தில் வருவார்னு நாங்க சொல்றோம் நீங்கள் வரமாட்டாரும் முடியும் இதுதான் உங்களுக்கு நம்ம ஒண்ணுதான் ஓ எஸ் எஸ் அப்படின்னு சொன்னார் ஆனால் நாங்கள் ஏன் அவர் உருவத்தில் வருவார்னு சொல்றோம்னா இங்க கடவுள் எல்லாம் வல்லவர் அவரால் எல்லாம் முடிவு ஒத்துக்கிறீர்கள் எல்லா அவர்தான் ஹி கேன் டு எனிதிங் ஹி இஸ் எ சூப்ரீம் பீயிங் அதனால ஏன் உருவத்துல வந்தானே அப்படினு கேட்டேன் ஓ ஹி கேன் அவர் உருவ எடுக்க முடியும் அவர் சொன்னார் அவர் உருவத்துல வருவார் انا வர வேண்டிய அவசியம் அப்படினு கேட்டார் வர வேண்டிய அவசியம் எங்களுடைய மனசானது கடவுளே நினைத்து வழிபோடுவதற்கு பிடிப்பு ഒന്നും வேணுமே ஓ அப்படியே ஆகாயத்தை பாத்துக்கிட்டா எப்படிங்களுக்கு பிடிப்பு வரும் எப்படி வழிபாடு வரும் கடவுளே நினைக்கிறது நான் الانسان எப்படி நினைக்கலாம் தெரியும்ல மேன் திங்ஸ் பை பிக்சர்ஸ்னு சொல்றது எந்த உருவம் வராவிட்டாலும் கூட சிரிச்சு நம்மளோட அன்பா பாக்குற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிக்கு பண்ணாமல் இருக்க முடியாது அகராதி இருக்காதி சீனா அகராதி சீனா என்ன ஒரு பெக்கு சீனர்களுடைய வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் கிடையாது ஒரே அர்த்தம் தான் இப்ப தமிழ்ல பசு சொல்லலாம் குதிரையும் பல அர்த்தம் இருக்கும் அது போல இங்கிலீஷ்ல இருந்து ஆனால் சீனத்தில் ஒரு வார்த்தைக்கு ஒரே அர்த்தம் தான் அப்போ எப்படி அகராஜர் அர்த்தம் போடுறது அதனால என்ன பண்றான்னு கேட்டால் மாடுனா மாட்டு படத்தை போட்டுக்கிறான் ஆடுனா ஆட்டு படத்தை போட்டுக்கிடுவான் சீன டிக்ஷனில கோழி கோழி படத்தை போட்டுக்கிடுவான் ஒருத்தையா கா கைபிடிக்கிறது நமக்கு கண்ணுக்கு தெரியாதாக இருந்தாலும் கூட ஒருவரை கற்பனை பண்ணித்தான் விளங்கிக்காணும் வரவிட்டாலும் கூட வேற ஒரு கோயில் ஒரு வகையான விளைவிக்கவே முடியாது அப்போ கடவுளை எப்படி விளங்கிக்கிறது கடவுளுங்கிற சொல்ல சொன்ன உடனே அவருடைய அறிவுக்குள்ளே எது புகும் என்ன விளங்கப்போ அதான் ஒருத்தர் ப்ரொட்டஸ்டன்ட் கோயிலுக்கு போயிருந்தேன் ப்ரொடஸ்டண்ட் கிறிஸ்டியன் பாதியார் கோயில் அங்கே இதில் வந்து பாரு அங்கே ஒரு கோயிலுக்கு நம்ம நம்ம நகரத்தார் கோயிலுக்கு திருடாதிபன கோயிலுக்கு பக்கத்தில் இருக்க அந்த சர்ச் ப்ரொட்டஸ்டன்ட்டு சர்ச் அங்கே பாதியார் வந்து ஓதுறார் ஆமன் பைபிள் ஓதுறார் எல்லா ஆண்கள் பெண்களும் வரிசையானங்கன்னு ஓதுறாங்க கடைசியாக ஆமன் அப்படி முடிக்கிறார் அவங்களும் ஆமன் முடிக்கிறாங்க முடிச்சது வெளியில் வந்துச்சு ஒரு பதினாறு வயது பொண்ணு ஒரு எட்டு வயது பொண்ணு அதுக்கு தங்கச்சியாக இந்த பதினாறு வயது பொண்ணை கேட்டேன் நீ அந்த பாதிரியார் அப்படி கையை வச்சுக்கணும் சொல்லும் பொழுது கண்ணை முடிக்கிறீர்களே அப்போ ஏதாவது உருவன் தோணுமா அப்படின்னு எங்களுக்கு எப்படி உருவன் தோணும் கல்லை வச்சு நாங்கள் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணு அவன் அப்படி சொன்ன உடனே சார் உள்ளத அவரை எதுவும் நினைக்க மாட்டாவும் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இந்த அவர் தங்கச்சி எட்டு வயது புள்ள அந்த புள்ளையை கேட்டேன் நீ என்ன மாதிரி நினைக்கிறான் எஸ் எஸ் எஸ் எஸ் அப்படின்னா ஏன்னா எட்டு வயது புள்ளையை கேட்டு சின்ன புள்ள உள்ளுது இதை மறைக்கிறான் அது உள்ளதை சொல்லிச்சு எனக்கு வரும் கண்ண முடினா எனக்கு உருவம் வரும்னு வச்சு என்ன உருவம் உனக்கு வரும்னு கேட்டேன் அப்படியே அவர் ஆமன்னு சொல்ல முடியும் சாமி அவருடைய தாடி ஞாபகம் என்ன அந்த தாயில் தாடி வச்சிருக்கிறார் உள்ள விட தாடி தான் வந்திருக்காங்க சொல்லுவாங்க எத்தனை படித்து சொல்றதில்லை தாடிதான் தாடிதான் நம்ம மதத்தில் நினைச்சு உள்ள இலக்கண பிரகாரம் ஆண்ட அவனுடைய சகல கல்யாண குணங்களோடு வருகின்ற அழகான முருகன் வடிவம் இறை இலக்கணங்கள் நிறைய அந்த வடிவத்தில் விளங்கும் முடிவெட்டி இருக்கிறது அதை என்ன சொல்றார் தெரியுமா அருகாரில் வருவார் தேவார அருகார நத்தில் வருவார் அருள் காரணமாக இறக்கம் காரணமாக கருணை காரணமாக சரி உருவத்தில் ஒரே உருவத்தில் ஒரே வடிவத்தில் எடுக்க முடியும் அவரை லிப் பண்ணாம எல்லா வடிவத்திலேயே வருவான்னு சொன்னார் தானே சிறப்பு அதனால அவன் நினைந்த நினைந்த வடிகளே அந்த எப்படி எப்படியெல்லாம் அவனை பார்க்க நினைக்கிறார்களோ அப்படி எப்படியெல்லாம் வருவான் நினைவாரது உள்ள கமலத்து அவன் வடிவோடு விரைந்து சேரலின் நம்ம எப்படி எப்படி நினைக்கிறோமோ அப்படியெல்லாம் வருவார் அதனால இவர் அடியார்கள் பலவிதமாக நினைச்சார் ஞாசம்பந்தர் பேணியப்பரா நினைச்சார் நடராஜரா நினைச்சார் பல அவர் வர்றார் அதனால அவர் அன்பா நம்மளுக்கு ஒரு வடிவம் இல்லை பல வடிவங்கள் அவர் வருவார் பல வடிவங்கள் வர்றதுனால சிரமா இருக்குது கோயில் ஒரே ஒரு மட்டும் இருந்தால் ஒரே கடவுள் எங்களுக்கு விளங்குகின்றான் கோயில் விநாயகர் இருக்கு முருகன் இருக்கு இப்படி பல சாமி இருக்கனால எங்களுக்கு நீங்க சொல்லுகிறீர்கள் பல சாமி எதுக்காக வச்சிருக்கனு கேட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சாமியினுடைய வடிவம் தான் பிடிக்கும் எல்லாருக்கும் ஒரே இது பிடிக்காது ஒரு பையனுக்கு கல்யாணம் பேசினாங்க கல்யாணம் பேசும்பொழுது அவனை ரெண்டு இடத்துல அவன் அம்மா போது பொண்ணு காட்டினான் ரெண்டு பொண்ணும் நல்லா அழகாக இருந்தான் இதனால் செலெக்ஷன் பண்ண முடியலை எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறது அதனால ஸ்னீதன்ட ஃப்ரெண்டு சொன்னால் கடவுள் ஒரு முட்டை அழப்பின் ஃப்ரெண்டாக அந்த எல்லா பெண்களையும் ஒரே மாதிரி மூக்கு ஒரே மாதிரி கண்ணு ஒரே மாதிரி காதாக படைச்சிருந்து ஒரே மாதிரி நிறமாக படைச்சிருந்தால் யாரை அவனால் அப்படி செலக்ட் பண்ணிடலாம் இப்போ பார்க்கும் ரெண்டு பொண்களும் நல்லா தான் இருக்குது மாதிரி அழகாக இருக்குது அது மாதிரி அழகாக இருக்குது பல்வேறு நிறம் பல்வேறு மூக்கு பல்வேறு அருணைத்திருக்க மரத்தாண்டிகள் பொழுது எல்லாரும் ஒரே மாதிரி உங்களுடைய பல்வேறு <laughs> <laughs> இதற்காக படிச்சிருக்கான்னு மனோபத்துவ ரீதியாக இருவருக்கும் காதல் தோன்றும் காதலே தோன்ற மாதிரி மூஞ்சி அந்த காதலே வராது போர் அடிக்கிறோம் பலவிதமா இருந்தா தான் ஒரு காதல் தோன்றும் அதனாலே பல்வேறு விதமான வண்ணங்கள் பல்வேறு விதமான வடிவங்கள் பல்வேறு விதமான நேரங்கள் பல்வேறு அலங்காரங்கள் எல்லாம் எதற்குன்னு கேட்டா ோ அது எல்லாம் முருகனாக நாயகனாக பார்த்து அனுபவிக்க நினைக்கிறீர்கள் நடராஜாக பார்த்து அனுபவிக்கிறீர்கள் அதுதான் பக்தி தோன்றுவதற்கு வழி அதனால இறைவன் ஒரு வடிவத்தில் அவனுக்கு உண்மையில உருவமே இல்லை ஒரு பல வடிவங்களில் நாம் பொருட்டு வருகிறான் இதுல நல்லா விளங்கி கொணும் சைபரலாய்கள் என்ன விளங்கி நமக்கு கரவு ஒருத்தர் தான் சிவபெருமான் என்ன செய்வார் சிவபெருமான லிங்கமா மட்டும் இருக்க மாட்டார் அவர் எங்கும் இருப்பார் உருவம் இல்லாமல் இருப்பார் உருவத்தோடு இருப்பார் அந்த உருவங்களில் நடராஜராகவும் இருப்பார் தட்சிணாமூர்த்தியாகவும் இருப்பார் விநாயகராகவும் இருப்பார் முருகனாகவும் இருப்பார் அதனால ஒருத்தர் தான் பல வடிவங்கள் சைவம் நம்ம குழம்பமா விளைஞ்சிருவோம் கோயில் பார்த்தோம் ஒவ்வொன்னு ஒவ்வொரு சாமியும் நினைக்கப்படாது முருகனும் தான் சிவபெருமான் தான் நடராஜரும் சிவபெருமான் தான் தட்சிணாமூர்த்தியும் இதை எப்படி நீங்க விளை தமிழ்நாட்டுக்கு போனீர்கள் மாயத்துக்கு பக்கத்தில் கிருஷ்ணாவதி உள்ள முருகன் தான் இருக்கும் சன்னிதி உள்ள முருகன் தான் இருக்கும் முருகனே இல்லாம இருக்கிறான்னு காட்டுற கோவில் ஒரு கோயிலே இருக்கும் கடவுள் ஒருவர் தான் அவன் பல வடிவங்கள் கொண்டு விளக்குகிறான் என்பதை விளைஞ்சி குழுவிற்கு அந்த கோவில் அடையாளம் இருக்கும் அதனால சைவராய் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் முதல்ல உங்களுடைய கடவுளுக்கு பேர் என்ன சிவபெருமான் அவன் அவன் எந்தெந்த வடிவங்கள் வருவான் நினைத்த வடிவங்களில் வருவான் முக்கியமாக நமது கோயிலை வைத்திருக்கிற முருகன் வடிவம் நாயர் வடிகம் தட்சிணாமூர்த்தி வடிவம் நடராஜர் வடிவம் அம்பாள் வடிவம் வல்லவர் வடிவம் இதுவெல்லாம் வருவான் ஆனால் இந்த பேச்சு இந்த முனியாண்டி இந்த கற்பன் அந்த மாதிரி பேச்சு சவசிகளாக வர ஒருவர் தான் அவருடைய விநாயகர் சுப்பிரமணியர் நடராஜர் இதுதான் வடிவங்கள் நவகிரங்கள் வடிவம் இல்ல நவகிரங்கள் தேவேந்திரன் பிரம்மா நடராஜர் அல்லது பகவான் மற்ற வடிவம் கிடையாது சைவ சமயம் இதை புரிஞ்சுக்கிட்டு அதனால நீங்கள் நவகிரங்களை போய் பார்த்தா அது கடவுள் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அது தெய்வங்கள் தான் சூரிய பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் புத பகவான் வியாழ பகவான் வெள்ளி பகவான் சனீஸ்வர பகவான் ராகுபகவான் கேது பகவான்ங்கிறதெல்லாம் பகவானாவே ஒரு தெய்வம்னு இருக்கும் ரமண பகவான் ரமண மகரேசிக்கு சொல்கிறவங்களே அது போல அதனால் எல்லாரும் தெய்வங்கள் தான் அவை எல்லாம் இந்த கடவுள் வடிவங்கள் இவைகள் தான் இது நல்லா முதல்ல புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் புரிஞ்சுக்கிட்டீங்களா இல்லை விளங்கிட்டே விளங்கலையா அவங்களுக்கு சிவருமான ஒற்றர் தான் அவர் தான் முருகனாகவும் விநாயகராகவும் நடராஜராகவும் தட்சிணாமூர்த்தியாகவும் எல்லாரும் இருக்கிறார் மற்ற தெய்வங்களாக இருக்கிறார்களே அவரெல்லாம் முனியாண்டி கரப்பா அதெல்லாம் நம்ம அந்த கடவுள் அல்ல இதை நீங்கள் புரிஞ்சுக்கின்றீர்களா முதலில் சைவ சமயத்தினுடைய அடிப்படையை வழங்கலாம் ரெண்டாவது விஷயம் அப்படி தெரிந்து கொண்ட பிற்பாடு கோயிலில் வந்து வழிபடும் பொழுது இந்த கோயில் இருக்கிற விநாயகர் முருகன் நடராஜா தட்சிணாமூர்த்தி எல்லா சைவங்களும் இருக்குல்ல இதுல ஒரு வடிவத்தில் தான் உங்க மனசு லைக்கம் எல்லாத்திலும் லைக்கா ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு பிடிக்கும் அந்த மாதிரி பிடிக்கிற தெய்வத்துக்கு இஷ்ட தெய்வம்னு பேர் இந்த மூர்த்தங்களில் உங்களுக்கு மனசு பிடிக்கிற கடவுள் எதுவோ அதுக்கு இஷ்ட தெய்வம்னு பெயர் அதை சைவ பெருமக்களாகி நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுக்கு ஒரு இஷ்ட தெய்வத்தை எடுத்துக்கணும் இஷ்ட தெய்வம்னு போய் முனியாண்டியை போய் எடுக்கக்கூடாது இஷ்ட தெய்வம்னு சொல்லி சனிஸ்வரவானை போய் எடுத்துக்கக்கூடாது இஷ்ட தெய்வம்னால் அது முருகனாக இருக்கலாம் இல்லை விநாயகராக இருக்கலாம் அம்பாளாக இருக்கலாம் நடராஜையாக இருக்கலாம் தட்சிணாமூர்த்தியாக இருக்கலாம் சிவலிங்கமாக இருக்கலாம் இந்த மாதிரி ஒன்றத்தான் நீங்கள் எடுத்துக்கணும் மற்றதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கூடாது அது உங்களுடைய இஷ்ட தெய்வம் அதாவது சதா நினைக்கிறதுக்கும் பண்றது ஏன்னா எல்லாத்தையும் நினைக்க முடியாதுன்னு மனுஷன் மனுஷன் உன்னத்தான நினைக்கலாம் அதனால எப்பவுமே இப்போ நீங்க முருகன் எந்த நேரம் முருகா முருகாங்கிற நாமத்தை சொல்ல வேண்டும் முருகனுடைய வடிவத்தை நினைக்க வேண்டும் முருகனுக்குள்ள சோஸ்திரங்களை சொல்ல வேண்டும் விநாயகர் நினைக்கிறீர்கள் விநாயகருடைய வடிவத்தை நினைக்க வேண்டும் ஓம் கணேசாயனமான மந்திரத்தை சொல்ல வேண்டும் விநாயகர் சோஸ்தரங்களை பாட வேண்டும் நடராஜர் நினைக்கிறீர்கள் நடராஜர் பதில் ஓம் சிவாயணம் என்ற மந்திரத்தை சொல்ல வேண்டும் திருமுறைகளை ஓத வேண்டும் அவருடைய விருப்பமோ இந்த நம்ம இஷ்டப்பட்ட தெய்வம் ஒன்று எடுத்துக்க வேண்டியது அப்போ கோவிலுக்கு வரும் பொழுது கோயிலில் எல்லா சாமி தான் வச்சிருப்போம் விநாயகர் வச்சுருப்போம் முருகனை வச்சிருப்போம் நடராஜரை வச்சிருப்போம் தட்சிணாமூர்த்தியை வச்சுருப்போம் நீங்கள் கோயிலில் வந்து வணங்கும் பொழுது உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தை ஒன்று எடுத்துக்கின்றீர்கள் எந்த தெய்வத்தை பார்த்தாலும் நம்முடைய இஷ்ட தெய்வம் தான் அப்படி இருக்குன்னு நினச்சிக்கிட்டுருவோம் இப்போ முருகனை நினச்சிக்கின்றீர்கள் விநாயகரை பார்க்குறீர்கள் முருகன் தான் அந்த விநாயகராக இருக்கிறான் முருகா முருகா முருகா முருகான்னு சொல்லிக்கொண்டே விநாயகர் கும்பிட வந்து விநாயகர் முன்னிலையில் நீ திருமுறை வேதலாம் முருகன் முன்னிலே திருமுறை வேதலாம் அதனால் நினச்சிக்கொண்டு இருக்குது எல்லாம் ஒரு ஒரு வரை வந்தால் நமக்கு வடிவத்துக்கு நமக்கு தியானத்துக்கும் நம்ம அடிக்கடி கூப்பிடுவதற்கும் நினைத்துக் கொள்வதற்கும் ஒரு வடிவம் அதனால் இதுக்குள்ளே ஒன்று எடுத்துக்கொள்ள வேணும் சைவ பெருமக்கள் இது தெளிவாக வந்துடும் கண்ட சாமியெல்லாம் கும்பிட்டு தெரியக்கூடாது அது பிராமணியத்தில் ஏராளமான சாமிகள் அதுக்கு பெரியவார ஸ்லோகங்கள் இருக்கும் அந்த சாமி இந்த சாமி துர்க்கே அந்த அந்த துர்க்கை இந்த துர்க்கை தசவித துர்க்கை ஆஹூ துர்க்கைன்னு வரும் இந்த துர்க்கைலாம் நமக்கு வேண்டாம் நம்முடைய சைவ சமயத்தில் உள்ளது இது தான் நம்ம செய்வ சமயத்தில் தேவாதிரவாசங்களில் பேசப்படுகிற தெய்வங்கள் இதுதான் அதான் அவர் நேற்று கூட நான் சொன்னேன் உங்களுக்கு கண்ணு கிணி கண்ணுக்கு அழகாக இருக்கும்னு வடிவம் இந்த முனியாண்டி கப்பாண்டி எல்லாம் கண்ணுக்குள்ளா இருக்கான் பேச்சு வைத்த புகழ அப்படியே வைத்த பூரியை புள்ளை எடுத்து வச்சுக்கிட்டு அதெல்லாம் பயங்கரமாக இருந்தேன் ரொம்ப நாக்கை புகழ்க்குன்ற ஒரு துக்கம் அப்படி இருக்கு இதெல்லாம் தெய்வமா நமக்கு இதெல்லாம் நமக்கு கடவுள் அல்ல கண்ணு கிணி யானை பாடுமான நிரம்பனாளர் நிரம்பிய சித்திருப்பீவரோட அழகா நல்ல அழகு சில பேர் அழகுன்னு சொன்ன ஒத்துக்கிறீங்க நடராஜன் அம்பாள் நல்ல அழகு விநாயர் நல்ல அழகான் நீங்க நினைக்கிறீங்க ஒரு விலகாரி வந்து இருக்க வேண்மல்ல நியூயார்க்லேருந்து வந்திருக்கிறான் அவள் ராமகிருஷ்ண மிஷனில் ஒரு மெம்பராக இருக்கா நியூயார்க் ராமகிருஷ்ண மிஷனில் அந்த வெள்ளக்காரி நீங்கள் எல்லோரும் கேட்டால் ஆச்சுக்கிட்டு போய்விங்க அவள் கையில் விநாயகர் விக்கிரம் அமைச்சுட்டான் அவளுக்கு வயது ஒரு ஐம்பது இருக்கும் ஓ விநாயகர் விக்கிரம் அமைச்சுட்டா பூஜை எல்லாம் பண்ணுறான் ஓம் கணேசா ஓம் கணேசான்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் நல்லா தியானம் பண்ணுறா நான் அவளை கேட்டேன் கணேசன் அவனுக்கு பிடிச்சிருக்குதே ஏன் முருகன் நடராஜன் தட்சணாமூர்த்தி இதெல்லாம் உனக்கு பிடிக்காம இது பிடிச்சது காரணம் ஓ வெரி பியூட்டிஃபுல் ஃபெல்லோ இன்னும் வெரி நைஸ் ஃபெல்லோ அப்படின்னு ரொம்ப பியூட்டிஃபுல் ஃபெல்லோங்கிறாரு இந்த விநாயகர் அவர் சொல்றா ஓ வெரி பியூட்டிஃபுல் ஃபெல்லோ அப்படின்னா என்ன பியூட்டிஃபுல் வகுர்வில்லை பிரிச்சு இருக்குது இப்படி துங்கச்சங்கி இருக்குது பியூட்டிஃபுல்லா அப்படின்னு கேட்டேன் ஹிங் அப்படின்னா எப்படின்னு கேட்டேன் அதாவது போகத்தை பார்க்கும்பொழுது ஒரு புள்ள மாதிரி இருக்குது பார்க்குறது ஐ லைக் மச் ஐ லைக் ஐ லைக் டு கிஸ்டிங் ஐ லைக் டு சீஹிங் ஐ லைக் டுவோ புல்லுதான் பேசுறா அவர் அந்த விநாயகர் அப்படியே எடுத்து முதலில் வச்சுக்கிறாள் நெஞ்சில் வச்சுக்கிறாள் விநாயகர் விக்ரவத்தை உயிரே விடுறா விநாயகர் ஐ லைக் த ஃபெல்லோ வெரி மச் அப்போ விநாயகர் ஆளுகும் தெரியுது அதாவது எப்படின்னு கேட்டால் அவரை ஒரு கண் சின்ன குழந்தைகளுக்கு விநாயகர் பார்க்குறது அதிகமாகவும் இருக்கும் டிஸ்னிலேண்டு அமெரிக்காவில் ஒன்று இருக்குது குழந்தைகள் உலகம் அங்கே பார்த்தா எல்லாம் ஒரு கணேச விக்ரம் ஒன்று வச்சுருக்கான கொண்டு போய் இங்கே இந்தியா தீ கொண்டு வந்து அதை தான் பார்த்துக்கணும் இருக்குது நாங்கள் அதனால இட் இஸ் பீட்டி அது ஒரு விதமான பீட்ரி இப்போ யானை எல்லா பிள்ளையையும் ஏன் பார்க்குதுங்க நீங்கள் மற்ற மிருகங்கள் வந்து அவள் புரிய பார்க்க யானை வந்துட்டு அவளை பிள்ளை விரட்டிக்கும் போய் பார்க்கும் அது ஒரு அழகு இருக்குதுங்க அதனாலே விநாயகர் நடராஜர் தட்சிணாமூர்த்தி இதெல்லாம் நல்ல அழகான வடிவங்கள் இதில் ஒரு வடிவத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் பணம் இது முதல் விஷயம் அதாவது குழப்பங்களாக இருக்கக்கூடாது எத்தனை கடவுள் இருக்கா ஒரு கடவுள் தான் பல வடிவத்தில் வர்றார் இதை சைவ பெருமக்களாகி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுங்க ஒன்றாச்சா ரெண்டாவது இப்போ விபூதி நம்ம பூசோம் ஏன்னா சைவத்துக்கு கடையாள விபூதி தானே விவூதி பூசினா தானே உங்களை சைவர்கள் நான் சொல்கிறேன் அந்த விபூதி பூசுவதனுடைய கருத்து மூணு கருத்து அது ஒரு கருத்து தான் எல்லாருக்கும் விளங்கும் மற்ற கருத்து எல்லாருக்கும் ரொம்ப விளங்கிறார் ஒரு கருத்து என்னன்னு கேட்டால் மூணு கோடு போடுறதுனால மன சுத்தம் சுத்தம் உடம்பு சுத்தம் மூன்றே நான் சுத்தமாக வைத்துக் கொள்ளுகிறேன்னு சொல்வது விபூதி சரியாச்சா இன்னொன்று ஆணவம் கன்மம் மாயை ஆகிய மூன்று மலங்களை சுத்தரிக்கிறேங்கிறது இன்னொரு தத்துவம் இன்னொரு தத்துவம் பதி பசு பாசம் ஆகிய மூன்று நித்தியம்னு காட்டுறாங்க அழியாததுன்னு காட்டுறது கடவுள் ஆன்மாக்கள் பாசம் ஆகிய மூன்று நித்தியப் பொருள்கள் காட்டுறது ஊர் இது மூணு தத்துவம் ஊவூதிக்கு இதில் முதல் தத்துவம்னா எல்லாருக்கும் புரியும் அதாவது மனம் சுத்தம் வாக்கு சுத்தம் உடம்பு சுத்தம் இதை சைவர்களாகி நம்ம பின்பற்றணும் ருவூதி எப்போ பூசுக்கிறோமோ பெருமான் சொல்றாரு பூசு நீர் போல் உள்ளும் இதனால சைவ பெருமக்கள் அன்றாட வாழ்க்கையில் ஊதி பூசம் இந்த ஊதி பூசையில் ஒரு பிரச்சனை சிங்கப்பூர்ல சொல்றாங்க ஊதி பூசினி ஆவிசுக்கு போனால் சீன சீனக்காரனா இருக்கிறான் எங்களுக்கு மாறியாக நினைக்கிறேன் அதனால ஆவிசுக்கு போகும்பொழுது எப்படி நம்ம ஊதி பூசி போகிறது அப்படின்னா ஆனால் பொதுவாக இதை பூசிக்கு சாப்பிட்டுக்கிட்டு போகும்போது அழிஞ்சு போயிவிடுது அதனால தெரியாமலே போயிடலாங்க அந்த காலத்தில் இப்படித்தான் பாண்டியன் ஆட்சி காலத்தில் சமண மதத்தில் மாறிட்டான் அவன் சைவ மதத்தை விட்டு சமண மதத்துக்கு போயிட்டான் சமண மதத்துக்கு போனவுடனே பாண்டிமாதேவி மங்கையக்கரசி அவனுடைய மனைவி இருக்காள் அவள் ஊதி பூச முடியல ஏன்னா புருஷன் வேறு மதத்தில் இருக்கான் சிம்மாதத்தில் உட்காந்துன்னு இருக்கும் பொழுது அவன் மாதிரிதான் இவ்வளோ இருக்கணும் நெத்தியில் ஒன்று தான் அதற்காக வேண்டி அவள் என்ன பண்ணாங்கன்னா அவள் எடுத்து நெஞ்சில் பூசிக்கிட்டான் நெஞ்சில் பூசி முந்தானையால் மறைச்சிட்டான் அவள் நெஞ்சுக்குள்ளே ஊதி வச்சிருந்தான் அது ஞானசம்பந்தர் சொல்கிறார் முற்றி இந்த ஆழ்வடமும் சந்தான குளம்பும் மீரும் தன்மாரில் முயங்க பத்தி செய்த பாண்டி மாதேவி பணி செய்து நாடரும் பறவை நெஞ்சிலிருக்க வேண்டும் அது மன சுத்தம் வாக்கு சுத்தம் உடம்பு சுத்தம் மூன்றையும் காட்டுவது அது மூன்றையும் காட்டுறதுனா வாக்கு சுத்தம் மன சுத்தம் உடச்சுத்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டு மன சுத்தம்னா என்ன மன பொய் பொறாமை சூடு வாது வஞ்சகம் இதையெல்லாம் இல்லாமல் இருப்பதான மன சுத்தம் அந்த மன சுத்தம் அவசியம் வேணும் சைவனாக பிறந்த நமக்கு அது தமிழ் பெருமக்களுக்கு புறாமல் ரொம்ப அதிகமாகும் அது ரொம்ப குறைஞ்சி போயிடும் அதனால சை ஊதியப்போ பூச ஆரம்பித்தோமோ நாமெல்லாம் சகோதரர்கள் எல்லாரும் நல்லா வாழ வேண்டும் ஒருத்தருக்கொத்த உபகாரம் பண்ணிக்கொள்ள வேண்டும் ஒருத்தருடைய முன்னேற்றத்தில் ஒருத்தர் கண் கருத்திருக்க வேண்டும் ஒருத்தருக்கொத்த ஒத்துழைத்துக் கொள்ள வேண்டும் அருங்கலித்திற்கு கொடுத்த நெம்பராக இருக்க நீங்கள் எத்தனை பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தும் வேண்டும் அந்த மாதிரி மனப்பாங்கு வரவன்னு ஊதி ஊசினுடைய கருத்தையாக தான் அதாவது உள்ளத்திலே யாரையும் அன்பாக நேசின்னு அர்த்தம் அதுதான் மன சுத்தத்துக்கு அடையாளம் வாக்கு சுத்தங்கிறது என்னன்னு கேட்டால் திட்டக்கூடாது ஒருத்தரை கடுமையான வார்த்தைகளால் பேசக்கூடாது இடி வார்த்தைகளால் பேசக்கூடாது இனிமையான வார்த்தைகளால் பேசவும் சந்தோஷமான வார்த்தைகளால் பேசணும் ஒரு முறை இந்த மாதிரி அதாவது இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க வரந்தற்று இனிய வார்த்தை கையில் இருக்கும் பொழுது கடுமையான வார்த்தைகளை சொல்றது பழம் இருக்கிறது காய பறிச்ச மாதிரி சொன்னார் நான் ஒரு முறை கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன் பேசிக்கின்ற பொழுது சோடாவுக்குண்டாந்து வச்சாங்க எனக்கு ஆரஞ்சுக்கிற சாப்பிடுவோம் அர்த்தம் இனிய உழவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய்க வரந்தற்கு சோடாவுக்கு வந்து வைக்கிறீங்க ஒரு ஆரஞ்சு வைக்காங்க இனிய உழவாக இன்னாத வைத்தல் அப்படின்னு ஒரு முறை அதுபோல நம்ம வாக்கு சுத்தம் என்பது நல்ல வார்த்தைகளை பேசவும் அர்த்தம் பெண்கள் நினைச்சு உடம்பு சுத்தம் என்பது அது மட்டும் இல்லை உடம்புக்கு முக்கியமான சுத்தம் எதுன்னு கேட்ட அந்நிய பதார்த்தங்கள் உள்ளே நுழையாமைன்னு அர்த்தம் அந்நிய பதார்த்தங்கள் உள்ளே நுழையாமை அர்த்தம் ஆடு கோழியினுடைய மாம்சங்கள் நம்ம ஊத்துக்குள்ள போயிடப்படாது ஏன்னா அது உடம்பு சுத்தம் அதை சாப்பிட்டாலே நம்ம சுத்தம் இல்லைன்னு அர்த்தம் அருவர்க்கத்தக்கம் பிறர் ஊன்கள் இருக்கே பிரிதூன் ஊன்கள் இருக்கிறதே அது நம்ம உடம்புல ஒரு அருவத்தக்க அநாகரிகமானது மரக்கறிகள் காய்கறிகள் பழங்களை சாப்பிடுவதுதான் நாகரிகம் அதுதான் ஆடு கோழியை துடிக்க துடிக்க வெட்டி அதுக்காக அதோட கதாப்புகளை வச்சு சாப்பிடுறதற்கு பாருங்க அதை பார்க்கும்போது அருவர்க்கத்தக்கது அது மனிதத்தன்மை இல்லை அது மனித பண்பாடும் இல்லை நீங்கள் யாரும் சாப்பிட்டு பயப்படுறாங்க நான் சொல்ற இந்த விஷயத்தை அது மனிதத்தன்மை இல்லை அது வயிற்றுக்குள்ள போகக்கூடாதுங்கிறார் இப்போ ராமநாதபுரம்னு ஒரு ஊர் இருக்கும் அங்கே ராமநாதபுரத்துக்கு போயிருந்தேன் அங்கே இப்படிதான் மாமில் சாப்பிட்றது இருந்த கூடாது அதாவது உடல் சுத்தம் ஊறி வீகிறதுனால உடல் சுத்தம் அதாவது உடல் சுத்தம்னா புலால் உண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னேன் ஒரு அம்மா எழுந்து அப்ப இதுவரல சாப்பிட்டனே என்ன பண்றது அப்படின்னு கேட்டான் பரவாயில்ல சாப்பிட்ட பாவான் தொலைஞ்சி போறதுக்கு நமசிவாய்க்கு சொல்லுங்க கொள்வாரேனும் குணம்பலை ஆயிடின் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பராள் நல்லார் நாமம் நமச்சிவாயவே அதனால நீங்க அந்த நமச்சிவாய்க்கு சொன்னிருக்கின்னு சொன்னா இல்லாரேனும் எம்புவர் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பராள் நல்லார் நாமம் நமச்சிவாயவே அதனால நமசிவாய் ஜெயிக்கிறீர்களோ ஓம் சிவாய நமஹோம் நமச்சிவாயம் நீங்க இதுவரையில் மாங்கி ஆப்பிட்ட பாவம் எல்லாம் போடும் இனிமேல் நீங்க மாங்கி ஆப்பிடாமல் இருங்கள் அப்படின்னு சொன்ன அந்த அம்மா அப்பா இப்பதான் என் மனசு நிம்மதியடைஞ்சது நிம்மதியாட்ட சொல்லிவிட்ட மாசம் நினைச்சுக்கிறேன் அந்த அம்மா என்ன சொல்லிச்சு விஷயம் தெரிஞ்சுக்கணேன் இன்னொரு பத்து வருஷத்துக்கு சாப்பிட்டு அப்புறம் எப்படி தீர்க்கிறேன்னு தெரியாம இருந்த இதுவரை சாப்பிட்டுக்கிட்டவேன்னு கவலை இருந்தது கொடுக்குறேன்ல அதனால இங்க பரவாயில்ல ஒரு பத்து வருஷத்துக்கு சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் சிவாய நமகோம் கடவுளே நம்ம மருந்து நாள் மன்னிப்பான் ஏக்கா மன்னிக்க மாட்டான் நீங்கள் இப்போ ஏற்கிற மாதிரில் இருக்குன்னா அவங்களுக்கு வழி சொல்லி தந்தேன் ஏற்கிற மாதிரியில் இருக்குதுன்னு அது அந்த அம்மா சொல்லிச்சு ஏற்கிற மாதிரி அதுக்காக சொல்ல எனக்கு ரொம்ப பிரியம் ஒரு அதாவது இப்போ கத்திரிக்காய் ஒரு கசாப்பா அல்ல ஒரு கோழிக்கறி ரெண்டுலையும் கை போகாது கோழி தான் எனக்கு போகிறேன் அம்மா பழக்கம் எனக்கு மறக்கிறக்க பிடிக்காது ஆனால் இப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்து ரொம்ப பாவமாக இருக்குதுன்னு நினச்சேன் இப்போ வழி சொல்லி தந்துச்சுன்னு ஒரு பத்து வருஷத்துக்கு முடிஞ்சவரில் சாப்பிடுவிட்டு பல்லெல்லாம் போன குறுப்பாடு அப்புறம் மறக்க சாப்பிடுமா நினைச்சேன்னு நான் ஏற்கனவே நினைக்கலாம் அப்படி இல்லைம்மா நீங்கள் அப்படி சாப்பிட்டிருந்தீங்கன்னா உங்களால் உடனே விட முடியலைங்க பரவாயில்லை முதல்ல ஒரு வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமையில விரதம் இருக்குது அன்றைக்கி ஒரு முதல்ல அது ஃபஸ்ட்டு அது என்ன அப்புறம் ஏகாதசி திருக்காட்சியை இந்த மாதிரி நல்ல நாட்கள் விசேஷ பண்டிகை நாட்கள் வரும் அதுகளில் சாப்பிட அமைச்சுங்க இப்படி தள்ளுனா ஒரு மாத்திர பத்து பதினாள் தள்ளியை ராப்பில் வரும் இப்படியே பழகி பழகி பழகி வந்தால் நாலு இடத்துல விட்டுடலாம் அதுக்காக உடனே விட்டுத்தான் ஆகும்னு சொன்னால் மனுஷனுக்கு முடியல இல்லை என்ன செய்யும் அதனால நீங்கள் மெல்ல மெல்ல பழகுங்கள் ஒருத்தோடு என்னை கேட்டார் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நான் வாங்கி சாப்பிட்றதில்ல ஆனால் அன்னைக்கு ஒரு நான் சாப்பிட்டேன் என்ன பண்ணுறதுன்னா சாப்பிட்டா என்னோட உள்ள உயர்ச்சி இதுவே என்ன பண்ணுறது அதனால இனிமே சாப்பிடாமல் இருங்கன்னு அர்த்தம் அதனால முயற்சி போய் மெல்ல மெல்ல முயலலாம் அதற்காக உடனே எல்லாரும் இன்னைக்கே சொல்ல முடியுங்கன்னா முடியாது ஆனா கூடியவர்கள் நல்ல நாட்கள் எல்லாம் தள்ளி அந்த கூட நல்ல வெள்ளிக்கிழமை சிங்கப்பூர்ல வெஜிடேரியன் வெள்ளக்காரன் தான் தலைவனா இருக்கான் தலைவனா இருக்கான் அவனை கேட்டேன் நீ மாமின் சாப்பிடாம இருக்க முடியாது மாமன் சாப்பிட்டு இருக்க முடியாது அவ்வளவு விடுதல் உடம்புக்கு கொலஸ்ட்ரால் வருது கொலாஸ்ட்ரல் அதிகரிக்கிறதுக்கு மட்டன் தான் முக்கியம் மட்டன் சாப்பிட்றது கூட கொலாஸ்ட்ரால் அவ்வளோ ஹார்ட் அட்டாக் வரும் கொலாஸ்ட்ரல் பிளட் ப்ரெஷர் இதெல்லாம் அவங்களுக்கு மட்டனால் தான் வருது அதனால் மரக்கறிக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் மாமிண்டி ஆப்பிட்டு வாழ்றதுதான் பயங்கரமாக ஒழிய மரக்கறிக்காய் சாப்பிட்டு வாழ்றது ரொம்ப இனிமையில் நல்ல இனிய காய்கறிகள் இருக்குது பழங்கள் இருக்குது பால் இருக்குது தயிர் இருக்குது மோர் இருக்குது நெய் இருக்குது இவ்வளோ சுவையானதெல்லாம் இருக்கும் பொழுது ஏன் பாவம் கோழியும் ஆட்டையும் கொண்டு போனோம் நான் என்ன சொல்கிறேன் இப்போ கோழி ஆடை கொள்ளும் பொழுது துடிக்குது அது அலருது எல்லாம் பண்ணுது அதை பார்க்கும்போது விடுதலை அடைஞ்சிடலாம் சைவத்தில் குறிக்கோள் சாப்பேரியன் முட்டைன்னு ஒன்று இருக்கு கதையும் சாப்பிடறது வெஜிடேரியன் முட்டைன்னு ஒன்று இருக்கு அதாவது கோழி இருக்கு அது அது சேவலோடு அணையிறதில்ல தனியாவது குப்பையை கிளறியும் அதுவே கர்ப்பம் உண்டாகி அதுக்கு முட்டை போட்டுரும் அதில் கரு கிடையாது அந்த முட்டை வெஜிடேரியன் முட்டை தானே அது சாப்பிட்டேன் என்ன அப்படின்னு வெஜிடேரியன் எக்குன்னே போட்டிருக்கான் ஆனால் அதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னு கேட்டால் முதல்ல வெஜிடேரியன் எக்கை சாப்பிட ஆரம்பிச்சுட்டா அப்புறம் அப்புறம் இந்த எக்கையும் சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஏன்னா முதல்ல தான் பழக்கம் கொஞ்சம் அதை பிழைக்கும் அப்புறம் எதுவும் சாப்பிடணும் யாராவது நெருப்புனால் எல்லாத்தையும் நெருக்கி ஆகும் அது அதனால் இணங்கின வரையில் உங்களால் கொஞ்சம் கொஞ்சமாக சைவர்களாக நீங்கள் இருப்பதனால அருணைத்திருக்கூட்டத்தில் நீங்கள் அங்கத்தன்களாக இருப்பதனாலே ஒரு நல்ல நாட்களிலையும் வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமையெல்லாம் விட்டு விட்டு பழகுங்கள் அவ்வளவுதான் உங்களுக்கு சொல்ல வேண்டியது அது மாமிசத்தை பொறுத்தவரையில் இன்னொரு அந்நிய உங்களை பொறுத்தவரை சொல்லுவாங்க ஆண்களை பொறுத்தவரை பெண்கிட்ட இருக்காது பெரும்பாலும் சொல்ல முடியாத அதுவும் இருந்தாலும் நினைக்கிறேன் அதாவது உள்ள அதாவது வெள்ள குதிரைன்னு இருக்கு பாருங்க அதை போட்டு ஏரிக்கு போறார்கள் தமிழ் பெருமக்கள் அவர்களை பார்த்து விட்டோம்னு என்னென்ன பேச்சு போயிடுறார்கள் அதனால பிஸ்கி பிராண்டி ஒயின் கூட போனா உடல் சுத்தம் இல்லை பாட அடிச்சிடும் சாப்பிட்ட உடனே உங்கள்கிட்ட ஒரு மனம் இருக்கும் பக்கத்துல இருந்தாலும் சைவ பெருமக்கள் அது மாசத்துக்கு உங்களுக்கு நான் விளக்கு கொடுக்குறேன் வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை ஏதாவது விலைக்குன்னு பையன் வாங்குங்கிறேன் இந்த குடி விஷயம் இருக்கிறது அது அறவே நீக்க அதுக்கெல்லாம் விளக்கு கிடையாது அதுக்கு எக்ஸீஸ் எல்லாம் கிடையாது அது அறவே தொலைச்சாகவும் நாம் இனிமேல் தமிழர் நாம் அருணைத்தல் கூட்டத்தில் இருந்து கொண்டு சாப்பிட்றோம் குடிக்கிறோம்னு சொன்னால் அதை விட கேவலம் வேற கிடையாது அது பெண்கள் அணியமாக பெண்கள்கிட்ட இருக்காது இருக்குது இருக்காதுன்னு வச்சுக்கிறேன் இருக்காது இருந்தாலும் கூட அது இனிமேல் ஆண்கள் அருளத்தில் கூட்டத்தில் சேர்ந்துட்டு ஒருபாடு நம்ம அன்றாட வாழ்க்கையில் மது வருந்ததுங்கிறது கூடாது இப்போ என்னுடைய நண்பர்கள் சிறம்பான் ரொம்ப நல்லவர் நல்ல சைவம் படித்தவர் திருமுருகாற்று படையே பூரா அர்த்தம் சொல்லுவார் திருமுருகாற்று ரொம்ப அற்புதமான ஆள் அவர் ஹீ நோஸ் எவ்ரி திங் இன் சைவம் சைவ பிலாசபி கஞ்சியாவோட பேசுவார் அவர் பதி உண்மைகள்லாம் ஆனால் அந்த பழகித்தான் இது பழைய அவரை நிறுத்த முடியும் நிறுத்த முடியல ஒன்னு ரொம்ப ஓவராய்ப்பு போச்சு லிவர் பெருத்தோட டாக்டர் முடியாம வந்துருச்சு டாக்டருக்கு பார்த்தோன்னா இன்னுமே சாப்பிடக்கூடாது சாப்பிட்டால் வானவர் நாடு வழி திறந்துடுமே இனிமையே சாப்பிட்டா வானவர் நாடு வழி திறந்துருந்துட்டார் மேலே போயிடுவார் அப்படின்ட்டார் அவர் என்ன பண்ணார் டாக்டர் சார் என்னால் சாப்பிடாமல் நிறுத்த முடியாது ரொம்ப சாப்பிட்டு பழகிக்கிட்டேன் அதனால அறவே நாள் நிறுத்த முடியாது அப்படின்னு சொன்னார் அப்போ பரவாயில்ல ஒன் பெக் டே ஒரு நாளைக்கு ஒரு பெக்கு மேல சாப்பிடாது வெரி லிமிட்டட் ஏன்னா உங்க லிவர் ஆசை ஆல்ரெடி எல்லா அதனால ஒரு பெக் ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிட்டார் நானும் அவரு சொன்னேன் ஐயா டாக்டருக்கு அட்வைஸ் பண்ணி நீங்க நல்லா படித்தவர்கள் ஒரு நாள் போத்தல் போய் சாப்பிடாரு இவருக்கு வானவர் நாடு வழி திறந்துருமே பக்கத்தில் போய் ஒன் கவுண்டிங் கவுண்டிங் என்ன தவணுன்னு பண்ண எத்தனை பேருக்கு சாப்பிட்றேன்னு கனெக்ட் பண்ணிட்டேன் பத்து பேக்கு சாப்பிட்டேன் நீங்கள் பத்து நாளைக்கு நிறுத்த போகிறேன்னா எப்படி ஆள் திண்டிக்காது வர பத்து பேக்கை ஒன்றா சாப்பிட்டு பத்து நாளைக்கு நிறுத்தினா கேட்க மாதிரி அது எதாச்சும் சொல்கிறேன்னா இதில் பழகிட்டால் சாமானியம் இல்லை இது பிக்க அடிக்ட் அதுக்கு அடிமையாயிடும் அது நிறுத்த முடியாமல் போடுது அந்த காலத்தில் யாழ்ப்பாணப் பொருமக்கள்லாம் நிறைய சாப்பிட்டுருந்தாங்க இப்போ ரொம்ப குறைச்சிடும் அதெல்லாம் அந்த சைவத்தில் மது என்பது பஞ்சமபாதங்களில் ஒன்றும் அது அறவே கூடாது நான் எஸ்டேட் இல்ல போய் இதைத்தான் சொல்லிட்டு வந்தேன் சைவம்னு சொன்னால் முதல்ல பெரிய ஞானம்னா அப்புறம் வரணும் முதல்ல வாழ்க்கை வரணுமே அதனால் வாழ்க்கை நிலையில நீங்கள் முதல்ல இந்த கல்கட பக்கம் போகாதீர்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அந்த பையங்கள்லாம் சரின்னு சொன்னாங்க இப்போ ஆறே வருஷத்துக்கு பாடுபாக்கம் பரிதாமமாக இருக்கு என்னடான்னு கேட்டால் அவங்க கல்கட பக்கமே போகிறது இல்லையா பிஸ்கி பக்கம் போகிறது இல்லையா பிராண்டி பக்கம் போகிறது இல்லையா அந்த பக்கமெல்லாம் போகிறது இல்லை மாத்திரை மட்டும் போடுறது அடைய பாடம் மாத்திரை அதுக்கு அண்ணன் இல்லை இப்போ பாருங்கள் கள்ள நிறுத்து சொன்னால் மாத்திரை வந்து சேர்ந்துருக்கு இது புதுசு இப்போ புது இறக்குமதி இது ஹீரோயின் மாத்திரை அந்த மாத்திரைன்னு வச்சு அது சிதற கிழிக்கணும் அப்படியே பிடிச்சிருக்கும் ஆஹா ஆனந்தம் ஆனந்தம்ங்கிறேன் அப்படியே கீழே பிடிக்கிறேன் அதுலேயும் பெண்கள் தமிழ் பெண்கள் சாப்பிடல ஆனால் மற்ற சீனப் பெண்கள் மிளாய்காள் பெண்கள் நிறைய சாப்பிடுது அது பிட்டு அடிக்கிறதுக்கு சொல்கிறேன் அதுக்கு பேர் விட்டு பிட்டுங்கிறாங்க பார்த்தா ஒவ்வொரு இதுகளிலேயும் செடி இல்லையும் குடிகளையும் இருந்துக்குன்னு அந்த வாழ்க்கையை பார்த்தோம்னா பரிதாம இருக்குது நீங்கள் பத்துபால பக்கெல்லாம் சில இடங்கள் அப்படியே அப்படியே கிடக்கிறேன் உடம்பு இருக்குது மனுஷன் ஆயிடுறாங்க அவன் அது இல்லைன்னா ஒரு நிமிஷம் இல்லைன்னா அவன் கொலை பண்ணுவான் அதுக்காக பணம் இல்லைன்னா கொலை பண்ணியாவது பணத்தை வாங்கி உடனே ஒரு மாத்திரை வாங்கி போடுவாங்க இது கல் தேவையில் கொடுக்கும் அதனால இப்ப அந்த பையங்களை பார்த்தா அப்பா கல் சாப்பிடுங்க மாத்திர வேண்டாம் என்ன மாத்திரை வேண்டாம்னு சொல்லக்கூடிய இப்போ மாத்திரை பயங்கரமாக இருக்கு நான் சைபர் சேமயத்தை சேர்ந்தனா அருண் திருக்கூட்டத்தில் இருக்கிற நம்மா அந்த பக்கம் தலை வச்சு படுக்கக்கூடாது மாம்சமாக இப்போ உங்களுக்கு கொஞ்சம் விளக்களிக்கிறான் நிறுத்தி போட ரொம்ப நல்லது இருப்பினும் கூட காரி சாத்தியத்துக்காக கொஞ்சம் உங்களுக்கு விளக்களிக்கிறேன் இந்த பக்கம் போகவே கூடாது அதுலேயும் புருஷன் போனால் பஞ்சாதி நிச்சயமாக தடுத்து நிறுத்தி போடுவோம் குடிச்சா அப்புறம் நான் என்ன சொல்கிறது அப்புறம் வந்து விளமுடியாது ஆக சாப்பிட நிறுத்தி போடுவோம் மகாவித்வான் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார் தமிழ்நாட்டில் மாபுரத்தில் அவருடைய மாணாக்கர் ஒரு மாணாக்கர் வேதநாயகம் அவர் ஒரு பாட்டு பாடி இருக்கிறார் சொன்னக்காரர் இருக்காங்களா கொண்ட எரிச்சு போடணுமே அப்படின்னு சொல்லியிருக்கிறார் ஒருத்தர் ஏனோட கேட்கல பார்த்தார் அறவை பிணை விடுதல் அறம் என்று கொண்டு அறவை பணம் அனாத பணம் அனாத பணத்தை கொண்டு போய் நம்ம மயானத்தில் வச்சு எரிக்கிறது ஒரு புண்ணியம் ஏன்னா நாய் நெறிகள் தின்னு நாரி போகாமல் நாம் கொண்டு எரிக்கிறது ஒரு பெரிய புண்ணியங்கிறதுனாலே இவரே அதை கொண்டு எரிப்பட்டு உடனே ஒரு வண்டி பிடிச்சிக்கு வந்து அதை ஏற்றி மயானக்கரையை கொண்டு போய் இவரே க வேறு ஒட்டினும் இவரே கிடத்தி தேடு வரலாறு இருக்கேன்னு சொல்லி ஏற்றி விரவுகள் வாங்கி வந்து அதுக்கு மேலே வச்சு அடுக்கி பெட்ரோல் வாங்கி அதில் ஊற்றி நெருப்பை வச்சு விட்டார் அது நெருப்பு பிடிச்சோடனே அந்த புனம் எலும்புது என்னடா புணம் எழுந்த சில சமயங்களில் பொணம் எழுந்திருக்கான் ஒரு கல்லு கடைந்து அதுக்கு அவர் சொல்ற அறவை பிணைஞ்சு அறமென்றே கொண்டே அறவை பணம் ஆகிய அநாத பணத்தை சுடுவதை அறமென்று கொண்டு எரிச்சேன் அது எ தூக்கி போடுவோம் அவனுக்கு சொன்ன கொண்டு போய் மயானக்கரையில் கிடத்தி பெட்ரோலை ஊத்தி நெருப்பு சூடு பட்ட உட்பாடு தான் அவனுக்கு புத்தி வந்தது அவன் எழுந்து பார்த்தான் ஏன் வந்திருக்க மயானக்கரைக்கு எதுக்காக வச்சிருக்கான்னு அவன் பார்க்கிற கள்ளுக்கடை பார்த்து ஊட்டி போட வந்து உள்ள கொடுத்தான் அப்படிப்பட்டதுங்கிறார் அயர் கற்க மனிதனே கல் அந்த மாதிரி அவனை அறிவே கெடுத்து அது வள்ளுவர் கல்லுண்டான அதிகாரங்கள் போட்டு பெற்ற தாய் விட மகன் கல்லுண்டானால் மகனை வெறுப்பாள் அப்படிங்கிறார் பெற்ற தாய் விட வெறுப்பாள் அப்படிங்கிறார் அப்ப கல் அத்தகைய கொடுமை அதனால சைவ சமயத்தை சேர்ந்தனா இந்த உடல் சுத்தம் மூன்று சுனேன் ஊதியில மன சுத்தம் வாக்கு சுத்தம் உடல் சுத்தம் என்று இந்த உடல் சுத்தம் இருக்கிறதே அது கல் உண்ணாம குழால் உண்ணாமல் நல்ல உடம்பையே சுத்தமாக வைத்துக் கொள்வது மற்ற உங்களை சொல்லி இருக்கிறேன் தமிழ் மக்களுக்கு அது நீங்கள் வருத்தப்பட்டாலும் சரி இல்லைனாலும் சரி பொது இடங்களே நம்ம ரொம்ப அஸ்தப்பட்டு தமிழ் பொக்கள் கூடினாலே ரொம்ப அஸ்தமாக்கு அதனால் சினிமா தேட்டர்லாம் தமிழ் படம் காட்ட மாட்டேங்கிறாப்போம் ஏன்னா தமிழ் சினிமா தேட்டர் நல்ல சினிமா தேட்டர்லாம் அழிப்பு அஸ்திப்படுத்தி போடுறார்கள் அஸ்தப்படுத்தி போகிறார்கள் நம்ம சுத்தமாக இருக்கிறதுக்கு பொது இடங்களில் பழக வேண்டும் போய் வெளியே போவது குளித்தல் மற்ற எல்லா விஷயங்களையும் ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் ஏன்னா ஊதி பூசுகிறது நம்ம ஊசுமே புரிதர்கள் இவ்வளோ தூய்மையான ஊதி பூசுகிற மா சீனை சீனை என்ன அவன் காலையில் குளிக்கிறதே இல்லை அதுதான் சிங்கப்பூரில் காலேஜில் ஒரு வேடிக்கை சண்முத்தில சொல்கிறேன் சிங்கப்பூரில் காலேஜில் ஒரு பையனை ஒரு எஸ்ஏ போட்டி வச்சுருக்காங்க கற்றை போட்டி அந்த கற்ற சீனனுடைய சுறுசுறுப்புங்கிறத பற்றி ஒரு கற்றை ஒரு பையன் எழுதியிருக்கேன் அந்த பையன் எழுதி மார்க் வாங்கி அதை ஃபஸ்ட் இன்னொரு சீனை பையன் செகண்ட் ப்ரைஸ் தான் வாங்கியிருக்கேன் அவன் என்ன பண்ணான் இந்த கற்றைய படித்து பார்த்துட்டு இந்தியாக்கார பையன் இந்த மாதிரி பஸ் ப்ரைஸ் வாங்கியிருக்கான் இந்த கற்றையில் பிள்ளை இருக்குன்னு வாதாடனான் என்னடா பிழைன்னு கேட்டால் அவன் சீனருடைய சுறுசுறுப்பு எழுதும் பொழுது அப் த மார்னிங் அண்ட் டேக் பாஸ்ன்னு எழுதியிருக்கான் அவர் அந்த பையன் அதாவது காலையில் சீனர்கள் எழுந்து குளிப்பார்கள் சொல்லி நான் அவங்க குளிக்கிறதே இல்லை வாதாடுறேன் அவன் சீனன் காலில் குளிக்கிறதே இல்லை அவன் என்ன சுத்தான் அவன் காலில் குளிக்கிறது இல்லை அவனோட அஸ்தம் எத்தனையோ அப்படி இருந்தும் கூட அவர்கள் பொது இடங்களில் பிழைங்க நம்ம பொது இடங்களையும் ஏன் அதனால் உடல் சுத்தம் மன சுத்தம் வாக்கு சுத்தம் மூன்றும் பொது இடங்களில் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் இது சைவ பெருமக்களாக நம்முடைய கடமை இது ஊதி ஊசுறது கருத்து அதனால் சைவர்களாக நம்ம ஊதி பூச வேண்டும் நமக்கு இஷ்ட தெய்வமாக ஒன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அதாவது விநாயகரோ முருகனோ நடராஜாவோ தட்சிணாமூர்த்தி ஏதோ ஒன்று எடுத்துக்கொள்ள வேண்டும் வீட்டில் ஒரு பூஜை அறை இருக்கும் நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் வீட்டில் ஒரு பூஜை அறை இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பூஜை ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கும் அந்த பூஜை அறையில் இப்போ உங்களுக்கு விநாயகர் குடிக்குதுன்னு வச்சுக்குவோம் உங்கள் புருஷனுக்கு முருகன் குடிக்குதுன்னு வச்சுக்கோம் உங்கள் பையனுக்கு அம்பாள் குடிக்கணும் வச்சுக்கோ மூணு படத்தையும் அதில் வைக்கலாம் அவரவர்கள் ஒரு மனிதர் அவர்கள் வணங்கிக்கொள்ளலாம் அவரவர்கள் மாலை போட்டதை போடணும் காலையில் எழுந்தவுடனே குளித்து திருநீர் பூசி ஒரு திருவிளக்கு ஏற்றி ஒரு ஊதுபத்து ஏற்றி ஒரு சாம்பிராணி போட்டு அந்த திருமுறைகளை கொஞ்சம் நேரம் ஓதவிணும் குடும்பத்தோடு எல்லோரும் வந்து ஓதுனீர்கள்னால் அது ஒரு பெரிய பாக்கியம் அந்த குடும்பத்துக்கே ஒரு பெரிய பாக்கியம் குடும்பத்தில் செல்வம் பெருகும் உங்கள் உலகத்தில் நமக்கு நோய் நொடி கஷ்டங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறதெல்லாம் எதுனாலே ஊழினாலே நம்மளுடைய முன்னை பிறவியில் நம்ம செய்திருக்கிற பாகுண்ணியங்கள் வந்து நமக்கு தாக்குவதனாலே அந்த விதி தான் நம்மளை எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்து அதனால் ஞானசம்பந்தர் சொன்னார் பதியத்தை பாடுங்கள் உங்களுக்கு விதியினால் ஒரு கஷ்டம் நான் தடுக்கிறேன்னு சொல்லிவிட்டேன் அதனால் வீடுகளில் நம்ம அந்த பதியங்களை பாடினோம்னா நமக்கு ஒரு துன்பம் வராது அந்த பாட்டு என்ன தெரியுமில்ல நேற்று படித்தார்கள் பஸ்ஸில் விட மாதர் கூற நெய் வலஞ்சு மருந்தி நாதன் வேதி என் ஞான சம்பந்தன் தமிழ் மாலை அதரித்து இசை வல்லார் சோழ கேட்டு உகந்தவர் தம்மை மறுமைக்கும் இன்மைக்கும் வருத்தம் தடையாவே இம்மையிலையும் இந்த பிறவிலையும் உங்களுக்கு வருத்தம் அடுத்த பிறவிலையும் வருத்தம் வராது வினையும் உங்களை பாதிக்காது அதே நீங்கள் பாட முடியாட்டி ஒருத்தர் பாடினதை இருந்தா கூட புண்ணியங்கிறார் அதரித்து இசை வல்லார் சோழ கேட்டு உகந்தவர் தம்மை வாதியாவினை மறுமைக்கும் இன்மைக்கும்ம் வந்த அடையாவே அப்போ அந்த பதியங்களை எவ்வளோ ஓத ஒண்ணும்ம்மா நான் அப்படி தான் என்ன செய்வேன்னு கேட்டால் பத்து பாட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம சண்முகம் மாறி நல்ல இள ஆர்வம் இளைஞர்கள் ஒரு இருபது பேரை பிடிச்சி கொண்டு போய் அங்கே மாரியம்மன் கோயில் இருக்குது வத்து அந்த மாரியம்மன் கோயிலை வரிசையாக வச்சு இந்த பதியத்தை ஓதச்சோன்னே எதை என்ன புண்ணி என் நெஞ்சமே இருங்கடல் வையத்து முன்னை நீ பூரி நல்வி இணைப்பா என்கிடை முழுமணி மண்மை காவிரி திருவார் திருவாளு பன்னியாதேப்பியும் பாடியும் வழிபடும் அதனாலே என்ன புண்ணி என் செய்தியே அந்த பதியன் தான் பதினோரு பாட்டு அதை இருபது பேரை கொண்ட வச்சு பதினோரு முறை பாடம்னு சொன்னேன் அந்த புண்ணியத்துக்காக அதனால் பதினோரு முறை பாடம்னு ஒருத்தர் படித்தார் இப்போ நம்ம ரெண்டு அன்பர்கள் நேற்று படிச்சுட்டு வந்தார்கள் அருமையாக படித்தார் நீங்கள் அங்கே உங்கள் பஸ்ஸில் படிச்சிருவோம் எங்கள் ரெண்டு அற்புதமான வியாபார ஆசிரியர்கள் அருமையாக அதனால் அதே மாதிரி நல்லா படித்தான் அவர் பையன் மற்ற இருபது பையன்கு கூட இருந்து சொன்னார்கள் கூட முதல் முறை படித்து முடிஞ்சிது பதினோரு முறை படிக்கணும் பதினோரு பாட்டையும் பதினோரு முறை முதல் முறை படித்து முடிஞ்சிது ரெண்டாவது முறை படித்து முடிஞ்சிது மூணா ஞாயிற்றுக்கிழமை காலையில் மூணாவது முறை படித்து முடிஞ்சிது நாலாவது முறை படித்து முடிஞ்சுது பார்த்தேன் வெயிலாகவும் இருந்தது ஞாயிற்றுக்கிழமை காலையில் கொஞ்சம் டயர்டாக இருந்தாங்க சரி ஒரு அஞ்சு நிமிஷம் பிரேக் பதினோரு முறை படிக்கணுமே ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பிரேக் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டேன் ஏன்னா காஃபி இருந்தது கிர கிரஷ் இருந்துச்சு ஆரஞ்சு கிரஷ் இருந்துச்சு காஃபி இருந்துச்சு அதனால் டீ இருந்தது உங்களுக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா அதில் க்ரஷ் வேணுமாங்கிறதுக்காக உங்களுக்கு என்ன வேணுன்னு அந்த இருபது பையங்களையும் கேட்டேன் அவன் சொன்னாங்க வீட்டுக்கு விட்டால் போதும் அதுதான் வேணும் வேற நாங்கள் வீட்டுக்கு போகணும் அப்போ அவ்வளவு வேதனைப்பட்டுருக்காங்கன்னு தெரியுது மூணாவது முறையிலே டயர்டாக போகிறாங்க அப்போ நான் எங்கே படிக்க போகிறான் அதே பதினொரு முறை ஞானசம்பந்தர் பதிகத்தை நம்ம ரொம்ப ஆசையோடு ஆர்வத்தோடு வீடுகளில் நீங்கள் படித்தீர்கள்னா உங்களுக்கு இஸ்லாமில் அந்த மாதிரி சொல்லல பௌத்தத்துல அந்த மாதிரி சொல்லல திருமுறையில் நீங்கள் ஓதுங்கள் இன்னும் பாருங்க உங்களுக்கு வருத்தம் சொன்னாரா இன்னும் சொல்றாரு அற்புதமா ஞான சம்பந்தர் தன்னடைந்தார்க்கு இன்பங்கள் தருவானை தத்துவ முன்னடைந்தான் சம்பந்தன் மொழி பத்து இவை வல்லார் பொன்னடைந்தார் போகங்கள் பாலாக அடைந்தார் பொண்ணு அரே உங்களுக்கு பணங்காசு நிறைய கிடைக்கும் உங்களுக்கு உத்தியோகங்கள் கிடைக்கும் வேலைகள் கிடைக்கும் நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும் சுகபோகங்கள் கிடைக்கும்ங்கிறார் தேவா திருவருங்களை ஓதுலாம் அதனால் இந்த பதியங்களை வீட்டில் ஓதுகின்ற பழக்கம் உங்களுக்கு வேணும் குடும்பத்தில் நீங்கள் பூஜை அறை ஏற்படுத்தி அந்த பூஜை அறையில் உங்களுக்கு வேண்டிய இஷ்ட வைத்து திருவிளக்கு ஏற்றி ஊருவத்தை ஏற்றி சாம்பிராணி போட்டு இந்த திருமுறைகையில் ஒரு பத்து பாட்டோ பதினோரு பாட்டோ ரொம்ப வசந்தால் ஐம்பது பாட்டு ஐம்பது பாட்டுன்னு ரொம்ப அதிகம் ஐம்பது பாட்டு படிச்சுக்கிங்க வந்தால் திருமுறை பூராமே முடிச்சிடலாம் ஆனால் முடியாதவர்களும் பத்து பாட்டு பதினோரு பாட்டு உங்களுக்கு தெரிஞ்ச பாட்டை ஓத வேண்டும் ஓதிய பின்னர் எந்த தெய்வம் உங்களுக்கு இஷ்ட தெய்வமோ அந்த தெய்வத்தினுடைய மந்திரத்தை நூற்றி முறை ஜபிக்குவான் பெரும்பாலும் எல்லா தெய்வத்துக்கும் ஓம் சிவாயணம்மோ ஜெபிக்கலாம் முருகனுக்கும் ஜபிக்கலாம் அது விநாயருக்கும் ஜபிக்கலாம் முறை அதை ஜபிக்க வேண்டும் அதை ஜபித்து முடிந்த பிற்பாடு கொஞ்சம் நேரம் தியானம் இந்த தியானம் ரொம்ப முக்கியம் அந்த தியானம் எப்படி செய்கிறாங்கன்னா சில பேர் சொல்கிறாங்கன்னா அப்படி உட்கார்ந்த உடனே அந்த தெய்வத்தை நெத்தியில் உருவமத்தில வைக்கிறதா இருதயத்தில் வைக்கிறதான்னு ரெண்டுலேயும் வைக்கலாம் குருவ ஒரு ஒளி இருக்கிறது மாதிரி வச்சு அதில் உங்களுடைய தெய்வம் இருக்கிற மாதிரி வைக்கலாம் இல்லை இருதயத்திலேயும் ஒரு ஒளி இருப்பது போல வைத்து அங்கே தெய்வம் இருப்பது போல் வைக்கலாம் கொஞ்சம் நேரம் அப்படியே அந்த வடிவத்தை தியானிச்சு அதை தியானிக்க தியானிக்க முதல்ல ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் தியானிச்சா போதும் சில சமயங்களில் அப்படி தியானிக்க முடியலைன்னா அதாவது அப்பதான் எல்லா ஞாபகமும் வரும் அந்த மாதிரி தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுதுமே கடைக்கு போகணுமே பழம் வாங்கணுமே ஒட்டி வாங்கணுமே அப்பத்தான் வரும் நேரத்தில் ஞாபகப்படுத்தி பார்த்தாலும் வராது அந்த தியானம் பண்ணும் எல்லாம் வந்து அதனால அப்படி வரும் அதை சுலபமாக வெல்றதுக்கு ஒரு வழி இருக்கு ஏன்னா உங்களுக்கு ஞாபகம் அந்த மாதிரி ஓடுறதுனால நீ என்ன செய்யலாம்னு கேட்டா அப்படித்திலே முருகன் எழுந்தர்ல பண்ணிட்டு வச்சுக்கோங்க மனசுல பண்ண உடனே உங்களுக்கு ஞாபகம் ஓடிச்சுன்னா உடனே பால் எடுத்து அவனுக்கு அவசியம் பண்ணுறது போல் நினைக்கணும் ஒரு தேன் எடுத்து அவசியம் பண்ணுறது போல் நினைக்கணும் ஒரு சந்தனத்தை அபிஷயம் பண்ணுறது போல் நினைக்கணும் அவன் திருவடியை நினைச்சு பார்க்கணும் அப்புறம் பையன் அவனுடைய காலை நினைக்கணும் அப்புறம் அவனுடைய வேலாயத்தை நினைக்கணும் அவனுடைய திருமுகத்தை நினைக்கணும் இப்படியும் மாறி மாறி நினைச்சா அந்த வெரைட்டி அடுத்திங்க உங்களே நின்னா ஓடிடும் அங்கிட்டங்கிட்டு ஓடிடும் உங்களே நினைக்கி பார்த்தீர்கள்லாம் பல இடத்துக்கு ஓடிடும் அப்படி இல்லாமல் அவன்லவே பல வேரைட்டிஸ் அவனுடைய காலை நினைக்க தலை நினைக்க அப்புறம் ஹெட்டு பூட்டு ஹெட் மாற்றி மாற்றி நினைக்க அவனுக்கு அபிஷேகம் பண்ணுறது போல நினைக்க அவனுக்கு தீவான் போல நினைக்க இப்படி மனசு மானசிக பூஜைன்னு பேரது அப்படி செய்ய ஆரம்பிச்சுன்னா கொஞ்சம் நேரம் போயிடும் அப்புறம் அப்படியே கொஞ்ச நேரத்து இருக்கான் நான் ஒரு இடத்துல சொன்னேன் ஓமசிவம் வந்திருந்தார் ஓமசிவம் சொன்னார் இந்த மாதிரியான ஒரு மானசீக பூஜையை செட்டியார் தான் சொல்லலாம்னாரு நம்ம ஓம்சிவம் சாமி சொன்ன உடனே எனக்கு என்ன யோஜனை ஆச்சு நம்மளுக்கு பெருமை போடணும்னு சொல்கிறார் ஊருக்குன்னு நினைச்சேன் அவர் என்ன சொன்னார் செலவில்லாத பூஜையை செட்டியார் தான் சொல்லலாம் மனசிலே பால் ஊற்று நினைக்கிறது இருக்கே போல அதனால அப்படியே பூஜை பண்ணுகின்ற ஒரு நிலை அப்புறம் தியானம் அல்லது புருவ மத்தியிலே ஒரு ஒளி வடிவத்தில் இருக்கிற மாதிரி இப்போ பிற பேரு போராளும் போது வந்து ஒளி ஒளியின் வெளி ஒளி ஒளி சங்கங்களா கிளம்பி போச்சு இப்போ லைட் ஆமாம் அதெல்லாம் சும்மா லைட் சங்கங்களெல்லாம் பொய்ச் சங்கங்கள் அப்படி விட்டுருங்க அதனால் நம்ம ஒரு ஒளி இருப்பது போல் நினச்சி அதில் நடராஜர் இருக்கிறது போலையோ முருகன் இருக்கிறது போல் நினச்சி தியானிக்கலாம் ஆக இது ஒரு தியானம் பண்ணணும் தியானம் பண்ணி முடிஞ்சப்பட அப்புறம் அவரவர் வேலைகளை நீங்கள் அந்த நாடு வேலை கிளைக்கணும் ஊதியில் இருக்கணும் தானே அழிஞ்சிடாது ஆனால் நியாயமாக என்ன சொல்கிறாரு கேட்டால் ஞான சம்பந்தப்பட்டது ஊதி பூஜினாக இருக்கலாம் பூசணுன்னா அவர் கிட்டக்கப்பட்ட காலையில் தூக்கி போட்டாலும் சின்ன புள்ள தானே தூக்கி போட்டால் ஊதி அழிஞ்சி வச்சு மறுபடியும் பூசினா இருக்கலாம் அதாவது சொல்கிறார் நிறுத்தி நிறைவித்தார் அப்படிங்கிறார் அதாவது அடிக்கடி அழிஞ்சு அழிஞ்சு போக மறுபடி மறுபடியும் பூசி நெத்தி பூரா நிறைவித்தாருங்கிறார் அதாவது இந்த அப்படி போட்டு மாறி போடாமல் பூதியை பூர்ணமாக பூசும் முழுமைய முழுமையாக பூசி அழிஞ்சு போனாலும் மறுபடியும் பூசிக்கணும்னு அர்த்தம் அதே சைவ பெருமக்களாக அந்த பூதி பூசங்கிற ஒரு பழக்கம் ஒரு வீட்டில் ஒரு தெய்வ வழிபாடு ஒரு அறையில் ஒரு பூஜை வழிபாடு மது மாம்சம் உண்ணாத ஒரு நிலை அல்லது மாம்சம் கொஞ்சம் கொஞ்சம் உண்ணாலும் மது அறவே இல்லாத நிலை இவைகளை முதல்ல பின்பற்றிக்கொள்ள வேண்டும் அடிக்கடி நாமன் சொல்கிற பழக்கம் வரும் அதாவது நீங்கள் உட்காரும் எழுந்திருக்கும் பொழுது அல்லது சாப்பிடும் பொழுது இதெல்லாம் நாமன் சொல்லலாம் முருகா முருகா முருகான்னு சொன்னால் சிவ சிவ சிவ சிவ என்கிற தீவினையாளர் சிவசிவெளி தீவினை மாலும் சிவசிவ என்று எழுதி தேவரும் மாவர் சிவசிவ சிவகதிதானேங்கிறது போல் அப்படியும் பண்ணலாம் இல்லை முருகா முருகான்னு சொல்லுவாங்க உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தினுடைய பேரே சொல்லலாம் அது ஒரு பழக்கம் ஒன்று வர திருமுறைகள் ஓதுகிற பழக்கம் இதெல்லாம் சைவர்களாக நமக்கு ஏற்க கோயில்களுக்கு திங்கட்கிழமை வெள்ளிக்கிழமையால் போய் ஆக வேண்டும் அதாவது வீட்டில் மட்டும் ஜாமி மட்டும் போதாது ஞாபகத்தில் வச்சுக்கோ என்ன ஒரு பையன் சொன்னா வீட்டில் மட்டும் படித்தா போதுமா பள்ளிக்கூடத்துக்கு போகுமா கேட்டார் வீட்டில் மட்டும் படிச்சா போதுமா பள்ளிக்கூடத்துக்கு போய் தானே ஆகணும் ரெண்டும் பண்ணும் போகணும் ஹோம் ஒர்க் பார்க்கணும் போய் ஹோம் ஒர்க் பார்க்காட்டியும் ஜீரோ தான் கிடைக்கும் அல்லது ஸ்கூலுக்கு போகாமல் ஹோம் ஒர்க் பார்த்தாலும் ஜீரோ தான் கிடைக்கும் ரெண்டும் வேணும் கோயிலுக்கும் போகணும் வீட்லையும் பூஜை பண்ணுவோம் ஏன்னு கேட்டால் இப்போ சாதாரணம் அப்படி இந்த காற்றாடி ஓடுது இந்த காத்தாடி ஓடும் பொழுது நம்ம காற்று வருது இப்போ காத்தாடிக்குள்ளேருந்து அந்த காற்று வரல இருக்கிற காற்று தான் காத்தாடி சுற்றி விடுது நமக்கு இருந்தாலும் காத்தாடி இல்லைன்னா காற்றை நம்ம அனுபவிக்க முடியல அதுபோல் கடவுள் எங்கே இருந்தாலும் கூட ஒரு வடிவம் இருந்தால் தான் நம்ம அனுபவிக்க முடியுது கடவுளை சரி ஆனால் இப்போ காத்தாடி இந்த மாதிரி வீட்டில் காற்று வாங்கிட்டு சாயந்தரம் நாலு மணிக்கு பீச்சுக்கு கடற்கரைக்கு போகிறோம் அது இன்னும் இதை விட பெரிய காற்று அதுக்கு என்ன விட அசௌரிய மாத்தோணும் இல்லை அதுபோல் காத்தாடி காற்று வாங்குறது போல வீட்டில் வீட்டில் சாமி கும்பிட்றது கடல் காற்று வாங்குற மாதிரி கோவிலை வச்சு சாமி மிபுறது அதுதான் எட்டியாக தான் உண்டனம் கோயில்லாம் வழிபாடு நிறைய நடக்குது அதனால் அந்த பூஜா பிரதிஷ்டைகள்லாம் செய்யப்பட்டிருக்கு அதை பிரதிஷ்டைகள் செய்திருக்கு அது அர்ச்சனை அபிஷயம் பல மக்களும் செய்கிறார்கள் அதனால் அங்கே சக்தி கூட அருள் அலைகள் கூடன்னு அறுத்தான் அருள் வீச்சு கூட ஒரு கோயில் இருந்து வழிபடும் மனசு ஒடுங்கும் அடங்கும் அதனால் கோயில் வழிபாடு ரொம்ப முக்கியம் வீட்டில் நம்ம சாயம் பிடிக்கிட்டு இருப்போம் ஃபுல்ல ஒன்று கத்திக்கிட்டு இருக்கோம் அல்லது ஒருத்தர் வந்து காரில் ஆன் பண்ணிக்கிட்டு இருப்பான் எல்லாம் காலையில் விழுந்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு மனசு ஓடாது இப்போ கோயிலாக இருந்தால் இருக்குது கோயிலில் வேறு என்ன கோயிலுக்கு சாயம் பண்ணுறது தானே இருக்குது அதனால் அந்த வேலை உள்ள இடத்துக்கே வந்துட்டோம்னா அதுதானே செய்வோம்மா இப்போது பாத்ரூமில் போய் நம்ம சாயம் போட மாட்டோம் பாத்ரூம் பா குளிக்கிறதுக்கு தான் இருக்குது அதே மாதிரி கோயில் என்பது சாமி தான் இருக்கு வீட்டில் ஒரு பூஞ்சாரே நம்ம வச்சிருக்கிறோம் அது தினசரி செய்து போவோம் ஆனால் வெள்ளிக்கிழமை திங்கட்கிழமை அவசியம் கோயிலுக்கு வந்து அது முருகன் கோயில் அல்லது விநாயகர் கோயில் சிவலிங்கம் இந்த மாதிரி உள்ள கோயில்களுக்கு போகமே ஒடி இந்த சிறு தெய்வ கோயில்களுக்கெல்லாம் போகக்கூடாது ஞானசுமுதர் வந்து சொல்முறை சொல்றாரு மனமார மலரும் மதுமலர் கொன்றயா அடியா எம் வீரன் சம்பந்தன் சிவபெருமான் வேற எந்த நினைக்காத வராது மற்ற சாமி மாட்டார் அது மாதிரி நம்ம கோயில்களுக்கு போகிற வளர்க்கணும் அல்லது வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் போக முடியாது ஒரு நாளாக போகணும் வெள்ளி திங்கல் போகிறது ரொம்ப அவசியம் முடிகலைன்னா ஒரு வாரம் ஒரு ஒரு நாளாக போகணும் அங்கே தேங்காய் பழம் அர்ச்சனைகளை வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணுறது முடியுமானால் ஒரு மாத்தைக்கு ஒரு முறையோடு பண்ணிக்கலாம் குழந்தை ஒட்டி நம்ம பேரால ஆண்டு பேரால ஏன்னா தேங்காய் பழத்தில் ஒரு தத்துவம் இருக்குது தேங்காய் பழத்தில் என்ன ஒரு தத்துவம் இருக்குன்னு எத்தனை மணி வரல பேசணும்னா இல்லை அவசியம் பதினோரு மணி நாகலையே சரி அப்டியம் ஆகு வரைக்கும் பேசுவோம் அதனால தேங்காய் பழத்துலேயும் ஒரு தத்துவம் இருக்குது என்னென்னு கேட்டால் இப்போ தேங்காய் பழம் வெத்திலை பாக்கு இதெல்லாம் கோயில் கொண்டு வருகிறதில்ல அதனுடைய பொருள் என்ன தெரியும் இல்லை தேங்காயில் குடுமி இருக்குது மூணு கண் இருக்குது தேங்காயில் உள்ள உடச்சி பார்த்தா வெள்ளை ஏறும் அப்படின்னா என்ன தோணும் தலை மாதிரி இருக்குது தேங்காய் குடுமி வச்சுக்கணும் நம்முடைய மூளையைத்தான் தேங்காய் காட்டுறதுன்னு அர்த்தம் அதாவது ஆண்டவனிடத்துல ஞானத்தை அறிவைப் பெறுவதற்காக தேங்காய் வளர்ச்சி எம்பெருமானே எனக்கு நீ அறிவைத்தாலும் சரி உலகத்திலேயே அறிவை வேண்டுகின்றவன் தமிழன் ஒருத்தன் தான் வேறு சீனெல்லாம் பணத்தை தான் வேண்டும் ஆண்டவன்ட்டேன் நம்ம தான் ஞானத்தை வேண்டுகின்றோம் ஞானம் வேண்டு தீரே நம்ம திரும்புறேன் ஞானம் அவசியம் நமக்கு போகணும் அறிவு பிரகாசம் இருக்கணும் உயி மஸ்ட் பி வெரி இன்டெலிஜென்ட் அதுக்காக தேங்காய் உடைக்கிறோம் இது உங்களுக்கெல்லாம் புரியாவிட்டாலும் பள்ளிக்கூடத்தை போய் பர்ச்சைக்கு போக முடியும் உடைக்கிறானே அப்போ ஏன் அவனுக்கு அறிவுறுத்தி தானே உடைக்கிறான் உள்ளே அரட்டை கொண்டு போய் அப்போ அவன் இருக்கு அவனுக்கு அதனால தேங்காய் உடைக்கிறது நம்ம அறிவை வேண்டுதல் அடுத்தான் ரெண்டு பழம் வைக்கிறோம் வாழப்பழம் மூணு பழம் வைக்கக்கூடாது ரெண்டு பழம் தான் வைக்கணும் ரெண்டு பழம் ஏற்கனவே ரெண்டு பழம் ரெண்டு கை மாதிரி இந்த ரெண்டு கைகளை கொண்டு நம்ம எத்தனையோ பாவங்களையும் புண்ணியங்களையும் செய்கிறோம் நல்வீன தீவனை ரெண்டுக்கும் அடையாளம்தான் அந்த வாழப்பழம் பழம்னாவே பயன் அர்த்தம் அதனால பழங்கிற வட சொல்லிருக்கு தமிழ்ல பயன் அர்த்தம் அதனால ரெண்டு பழங்களை வைத்து நான் செய்திருக்கிற பாவம் புண்ணியம் ஒவ்வொரு நாளும் செய்வதை ஆண்டவனை நீ மன்னிப்புக்க வேண்டும் நீ ஏற்றுக்கொண்டு விட வேண்டும் என்னை ரெண்டு நல்வினை ஏற்றுக்கொண்டவனும் தீவனையும் ஏற்றுக்கொண்டு விட என்னை புனிதமாக்கி அனுப்பவும் கேட்டுக்கொள்றதுதான் அந்த பாலப்பழத்தினுடைய தத்துவம் அதே மாதிரி வெத்தில் வச்சிருக்கிறோம் வெத்தில எப்படி வைக்கணும்னா மூணு வெத்தில் வைக்கலாம் அல்லது ரெண்டு வெற்றில் வைக்கலாம் ஒரு வெத்தில் வைக்கக்கூடாது நாலு வெற்றில் வைக்கக்கூடாது ரெண்டு வைக்கலாம் அல்லது மூணு வைக்கலாம் ஏன்னு கேட்டால் நமக்கு சரீரம் உடம்பு இருக்கிறதே தூக்கும சரீரம் தூள சரீரம் சூக்கும சரீரம் காரண சரீரம்னு மூணு சரீரம் உடம்புல தூள சரீரம்ங்கிறது இந்த கை கால் கண்ணல்லாம் தூள சரீரம் மனம் இருக்கு பாருங்க மனம் மனத்தால் நினைக்கிறான் அதுதான் சூக்கும சரீரம் அதுக்கு உள்ளே இருக்கிறது காரண சரீரம் இந்த மூணு சரீரமும் சுத்தமாக வேண்டும் மூணு சரீரமும் ஆரோக்கியமாக இருக்கும்னு காட்டுறதுக்கு தான் வெத்தில வைக்கிறோம் மூணு வெத்திலே அல்ல ரெண்டு வெத்தலை வைக்கிறோம் என்னன்னு கேட்டால் தேகம் ஆரோக்கியமாக இருக்கும்னு அர்த்தம் நம்ம ஆண்டவனுக்களை வந்து உடம்பு சைக்கமாக இருக்கும்பேதும் கேட்கறோம் ஒவ்வொரு நாளும் அர்ச்சனை பண்ணும் பொழுது நம்ம நீங்கள் சொன்னாலும் ஐயே அவற்றை பண்டாரத்தில் கொடுத்து அர்ச்சனை பண்ண சொல்லும் தேங்காய் பழம் வெத்தலை கொடுக்குறீர்கள் வெத்திலே உடம்பு சைக்கத்தையும் தேங்காய் அறிவையும் இது வாழைப்பழம் பாலமுண்ணிங்கிற ரெண்டையும் நிவர்த்தி பண்ணுவதையும் காட்டுகிறது அதனால ஒவ்வொரு நாளும் நமக்கு ரொம்ப அவசியமாக இருக்குல்ல நம்மளுடைய வாழ்க்கையில் ஆனால் இவ்வளவுன்னு சொன்னார் செட்டியார் பணம் ஒன்று ஆண்ட உண்டைச்சா தண்டாமா அது ரொம்ப முக்கியம் இல்லை எதாக இருந்தாலும் பணம் இல்லாமல் நடக்காதே அப்படின்னு நினைப்பீர்கள்ல அதையும் நம்ம பெரிய ஒரு சிந்தி தான் அதுக்கு தான் ரெண்டு பார்த்து வைக்கிறோம் வெத்தில ரெண்டு பார்த்து வைக்கிறோமே அது கமுகு செல்வம்னு தெரியும் அது ரெண்டு பாக்கு எதுக்காக வைக்கிறோம்னா ஒன்னு மூவபிள் இன்னொன்று இம்மூவபுள் ப்ராபர்ட்டிஸ் ரெண்டும் வேணும்னு கேட்டோம் விட்டுக்கலாம் என்ன மூவபிள் ப்ராப்பர்ட்டி அசையும் பொருள் கேஷும் வேணும் நகையும் வேணும் எஸ்டேட்டும் வேணும் வீடும் வேணுங்கிறோம் வீடெல்லாம் அசையாது அதுவும் வேணும் ரொக்கம் நோட்டு வேணுங்கிறதுக்கா ஒரு பாக்கு நோட்டு தங்கம் பயிரத்துக்கலாம் இன்னொரு பாக்கு வீடு நிலம் எழுக்கலாம் ரெண்டு அதனால அசையும் பொருள் அசையா பொருள் ரெண்டுக்கும் ரெண்டு பாக்கு வைக்கிறோம் உடம்பு சைக்குமா இருக்கிறவங்க இருக்கிற வைக்கிறோம் பால் உண்ணிகளை மன்னிச்சுக்கணுங்கிறதுக்காக வாழைப்பழம் வைக்கிறோம் நம்மளுடைய அறிவிச்செல்வத்தினை தரணுங்கிறதுக்காக அதை தேங்காய் வைக்கிறோம் அதுபோல் அவர் நமக்கு அதை வைத்து அங்கே பூஜை பண்ணி தேங்காய் உடைச்சி நமக்கு எல்லாமே திருப்பி பண்ணும் பிரசாதமாக நமக்கு தரும் பொழுது இதை நாங்கள் ஏற்றுக்கொண்டவங்களுக்கு அடையாளமாக பூபூதி குங்குமம் சந்தனம் தீர்த்தம் விதம் உனக்கு தர்றார் பூ விதம் இதெல்லாம் ஆண்டவன் நம்ம ஒத்துக்கிட்டான்னு அர்த்தம் நம்ம கேட்ட இதே நமக்கு ஏற்றுக்கொண்டு தந்துட்டான்னு அர்த்தம் பூபூதி தருவதன் மூலம் நமக்கு அந்த மன சுத்தம் உடல் சுத்தம் வாக்கு சுத்தத்தை தருகிறான்னு அர்த்தம் குங்குமத்தை தருவதன் மூலம் ஆற்றலை தருகிறான் சக்தியை தருகிறான்னு அர்த்தம் சந்தனத்தை தருவதன் மூலம் குளிர்ச்சியை தருகிறான் வீட்டில் சந்தோஷத்தை மகிழ்ச்சியை தருகிறான்னு அர்த்தம் தீர்த்தத்தை தருவதன் மூலம் நம்மளை புனிதமாக்குறான்னு அர்த்தம் அதை தந்து நம்மளை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறோம் அதனால் கோயில் வழிபாட்டில் பல தத்துவங்கள் இருக்குது நம்ம வழிபாடெலாம் இவ்வளவு இருக்குது இப்போது சாதாரணமாக ஒரு பள்ளிவாசலுக்கோ இல்லை கரு ஒரு சர்ச்சுக்கோ போய் தீர்ன்னு அங்கே நம்ம கண்ணுக்கோ காதுக்கோ வேலை கிடையாது கண்ணில் அங்கே விகிரகங்கள் பார்க்குறதுக்கு இது மூக்கில் அங்கே சாம்பராணி புகையோ அது ஊதுவத்தி புகையோ கிடையாது மூக்கு அனுபவிக்கிறதுக்கு அங்கே நம்ம சங்கீதங்கள்ல மணி சத்தங்கள் இதெல்லாம் நமக்கு இருக்கிறதுக்கு காதுக்கு அங்கே வேலை நாக்குக்கு நம்ம பிரசாதம் வடையெல்லாம் வச்சுருக்குறோம் ஆக நம்ம அஞ்சு கண் காது மூக்கு நாக்கு உடம்பு அனைத்தையுமே இறைவனை நோக்கி அடைவதற்காக வேண்டி நம்ம கோயில்கள்லேயே பிரசாதம் போடுறோம் வேண்டாம் பிரசாதம் கேட்குறோம் அதாவது இறைவனுடைய நாமத்தை சொல்லி சாப்பிட்றதுலையே நாக்கு ஒரு புஞ்சம் கிடைக்குது அவனுடைய திவ்ய உருவத்தை பார்க்கறதுனால கண்ணுக்கு ஒரு புனிதம் கிடைக்குது இனிய கீதங்களை பாடுவதில் காதுக்கு ஒரு புனிதம் கிடைக்குது நல்ல சாம்ராணி கோயில் மூலம் மூக்குக்கு ஒரு புனிதம் கிடைக்குது சா சார்ந்த விபூதி சார்ந்த பூசி மூலம் உடம்புக்கு ஒரு புனிதம் கிடைக்குது மெய்வாய் கண்மூக்கு செடி ஆகிய ஐந்து பொறிகளையும் பரிசுத்தப்படுத்துவது நமது கோயில்தான் அதனால் கோயில் ஒழிவாடு ரொம்ப அவசியம் திங்கட்கிழமையோ அல்லது வெள்ளிக்கிழமையோ நீங்கள் கோவிலுக்கு வர வேண்டும் அது முருகன் கோயிலை விநாயகர் கோயிலோ நடராஜபெருமான் கோவிலோ சிவலிங்க கோயில் இதற்கு நீங்கள் வர வேண்டும் வாழ்க்கையில் ஒரு நாமத்தை சொல்ல வேண்டும் மந்திரங்களை சொல்ல வேண்டும் திருமுறைகளை ஓத வேண்டும் மதுமானங்களை நீக்கி வாழ வேண்டும் காலையில் எழுந்திருக்கும் பொழுதே நாமத்தை சொல்லித்தான் நீங்கள் எங்கிருக்கணும்